அபு வாயில் கூறியதாவது அப்துல்லும் அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை மக்களுக்கு அறிவுரை கூறும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் அப்போது ஒரு ஒரு மனிதர் அவர்களிடம் அபு அப்துல் ரஹ்மானே தாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அறிவுரை பகிர்ந்திட வேண்டும் என நான் பெரிதும் விரும்புகிறேன் என்றார் உங்களை சலிப்படை சளிப்படைய செய்துவிடுவேனோ என்று அஞ்சுவதுதான் இதைவிட்டும் என்னை தடுக்கிறது நான் உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கவனித்து அறிவுரை கூறுகிறேன் அவ்வாறுதான் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் நாங்கள் சளிப்படைவதை அஞ்சி எங்களுக்கு கூறி வந்தார்கள் என கூறினார்கள்